வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜான் பெம்பாட்டன் என்பவர் கொக்கோலா என பின்னர் பெயரிடப்பட்ட ஒரு மென்பானத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கரிபியன் மார்டினிக் தீவில் பெலே எமலை வெடித்ததில் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சார்லஸ் நங்கேசர் மற்றும் பிரான்கோசிஸ் கோலி ஆகிய இருவரும் பாரிஸில் இருந்து நியூயார்க் நோக்கி இடைவிடாத விமானப் பயணத்தை தொடங்க முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் கிளம்பிய ஒயிட் பேர்டு என்கின்ற விமானமும் அவர்களும் பாதி வழியில் காணாமல் போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிஜன் மக்களின் நலனுக்காக இருபத்தி நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் படைகள் நிபந்தனையின்றி சரணடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர் உதவியின்றி எவரெஸ்ட் சிகரத்திற்கு ஏறு முயற்சியினை ரெயின்ஹோல்டு மெஸ்னர் மற்றும் பீட்டர் ஹேப்லர் ஆகியோர் மேற்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்னமை நோய் முற்றிலுமாக விட்டதாக WHO எனப்படும் World Health Organization உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஹென்ரி டியூனன்ட் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி சின்மயானந்தா இந்திய ஆன்மீகவாதி இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஹோர்விட்ஸ் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி ஆண்டு மு நல்லத்தம்பி ஈழத்து புலவர் இந்நாளின் சிறப்புகள் ஐரோப்பா வெற்றி நாள் தென்கொரியா பெற்றோர் நாள் மற்றும் உலக செஞ்சிலுவை தினம் என்று